நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகள்ல மேலும் சில தகவல்களை பார்க்கலாம் இந்தியால இருநூத்தி ஒன்பது நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகள் இருக்குன்ட்டு போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் இதுல தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி அஞ்சல் முத்திரைகள் வெவ்வேறு அஞ்சல் அலுவலகங்கள்ல இருக்கு மொத்த இந்தியால தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு முதலிடம் கர்நாடக மாநிலம் அந்த மாநிலம் நாப்பத்தி எட்டு இருக்காங்க முத்திரைகள் என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல உலக பாரம்பரிய சின்னமா தமிழ்நாட்டுல விளங்குற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அது பாரம்பரிய சின்னம் மட்டும் இல்லாம இது சமயம் சார்ந்த புகழ்பெற்ற இடமாகவும் இருக்கு இந்த கோயிலோட உருவம் பதிச்ச அஞ்சல் முத்திரை தஞ்சை தலைமை அஞ்சல் அலுவலகத்துல நாம கேட்டோம்னா நாம அனுப்புற தபால்களை அதை பதிவு செஞ்சு அனுப்புவாங்க தமிழ்நாட்டுல திருச்சியில அதே டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ரிலீஸ் பண்ண பிபிசி தான் எது எல்லோருக்கும் தெரிஞ்ச திருச்சி மலக்கோட்டை தான் அது அந்த அஞ்சல் முத்திரை திருச்சி தலைமை அஞ்சல் அலுவலகத்துல இன்னைக்கும் இருக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குதானே செய்யுது அப்படி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அரிய வகை இந்திய காட்டருமிய நம்ம அஞ்சல் துறையோட பிபிசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சல் முத்திரை முதுமலை அஞ்சல் அலுவலகத்துல கிடைக்கும் சென்னையில இருக்கிற புகழ்பெற்ற பல்லவ மன்னர்களால கட்டப்பட்ட மகாபலிபுர கடற்கரை கோயிலோட அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட்டது நவம்பர் ஆயிரத்தி இந்த அஞ்சல் முத்திரை மகாபலிபுர அஞ்சல் அலுவலகத்துல கிடைக்கும் அதே நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வெளியிடப்பட்ட இன்னொரு நிரந்தர அஞ்சல் முத்திரை கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தர் நினைவு மண்டபம் இந்த அஞ்சல் முத்திரை நம்ம தபால்கள்ல பதிவு செய்யணும்னா கன்னியாகுமரி அஞ்சல் அலுவலகத்துல இன்னைக்கும் கிடைக்கும் தமிழ்நாட்டோட சிறப்புகளான வேடாந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கோவை கோவைூர் பட்டீஸ்வரர் கோயில் நாகூர் தர்கா வேளாங்கண்ணி தேவாலயம் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பவானி சங்கமேஸ்வரர் கோயில் ராமேஸ்வரம் ஆயிரங்கால் மண்டபம் பழனி தண்டாயுதபாணி கோயில் கொடைக்கானல் கூர்நோக்கு மையம் செஞ்சி கோட்டை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் திருவாரூர் தேர் பாரதியார் பிறந்த எட்டயபுரம் இல்லம் சேலம் ஹஸ்தம்பட்டி திருவண்ணாமலை ரமணாஸ்ரமம் வேலூர் சி எம் சி மருத்துவமனை கன்னியாகுமரியில் இருக்கிற முட்டம் கலங்கரை விளக்கம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கோவை ஆதியோகி மடம் வேலூர் கோட்டை வடலூர் சத்திய ஞான சபை இப்படி தமிழ்நாட்டோட சிறப்புகளை புகழ்பெற்ற இடங்களை அஞ்சல் முத்திரைகள் மூலமா அந்த குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகங்கள்ல நாம அனுப்புற தபால்கள்ல பதிவு செஞ்சு அனுப்ப முடியும் இப்படி நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகள் ஒரு இடத்தோட பெருமையை மட்டும் சொல்லாம நாட்டோட பெருமையையும் வெளியுலகத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறதுனால துளியும் நமக்கு சந்தேகமே இல்லை இல்லையா மேலும் அஞ்சல் தலை பற்றிய தகவல்களோடு நம்முடைய அஞ்சல் தலை பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்